குலபித்வா அவள் குலபித்வானா இந்த வழியை பிளந்து கொண்டு செல்கிறாள் அவளுக்கே என்ன பேர் தெரியுமா ஜீவசக்திக்கே குல குண்டலினின்னு பேர் குல குண்டலினி அப்படின்னா அகுல குண்டலினின்னு ஒன்று இருக்காதான் இருக்குது அகுல குண்டலினிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை இந்த பரமன்னு சொல்கிறமே நிர்குணமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் வடிவம் இல்லாமல் சகசிரார பத்மத்தில் ஏதோ ஒன்று உட்காண்ட்ருக்கேன் அதுக்கு பேர் தான் அகுல குண்டலினி இந்த குல குண்டலினி மேலே எழும்பி அகுல குண்டலினியைச் சேர்ந்தால் அது சிவசக்தி ஐக்கியம் இந்த ஜீவனும் பரமனும் ஐக்கியப்படுதல் புருஷார்த்தம்னு நாலு விஷயங்களை சொல்லுவோம் ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு மனிதனும் நான்கு புருஷார்த்தங்களை தேட வேண்டும் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் தர்மத்தின் வழியாக அர்த்தத்தை பெற்று அந்த அர்த்தத்தின் வழியாக காமத்தை துயித்து பின்னர் மோக்ஷம் அடைதல் இதில் முதல் ரெண்டும் வழிமுறைகள் த்ரூ தர்மா த்ரூ அர்த்தாங்கிறது வழிமுறை இதில் காமம் மோக்ஷம் இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு காமங்கிறது நம்முடைய கற்பனை நம்முடைய கற்பனை காமம்னா என்ன விருப்பம் எனக்கு இது வேணும் ஏன் வேணும் இது இருந்தால் வசதியாக இருக்கும் ஏதோ ஒன்று எனக்கு ஏசி வேணும் சுற்றி ஏசி வேணும் ஏன் வசதியாக இருக்கும் எனக்கு இந்த உணவு வேண்டும் ஏன் அதுதான் தித்திப்பாக இருக்கும் அதுதான் சுகமாக இருக்கும் அப்போ இந்த சுகம் இந்த தித்திப்பு இந்த வசதிங்கிறதெல்லாம் இது வசதியானதுன்னு நாம் நினச்சிக்கிறது இது வசதியானது அப்படின்னு நாம் நினச்சிக்கிறது சித்தர்கள் என்ன பண்ணார்கள் கல்லில் படுத்து தூங்கினார்கள் சித்தர்கள் என்ன ராமனும் சீதையும் கானகம் போனார்கள் எங்கே படுத்து உறங்கினார்கள்னு கேட்டால் பாறாங்கல்ல படுத்து உறங்கினார்கள் காட்டில் அங்கங்கே கல்லெல்லாம் இருக்குமா இல்லையா அந்த மாதிரி ஒரு பாறையில் படுத்து உறங்கினார்கள் எப்படி தெரியறது பரதன் தேர்டின் வரைச்சே குகனை சந்திக்கும்போது குகனுக்கும் பரதனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் சித்திரக்கூடத்துக்கு போயாச்சு ராமரப்போ பரதன் குஹன்கிட்ட கேட்பான் நேத்துக்கு எங்கே உட்கார்ந்திருந்தார்கள் அண்ணாவும் மிதிலை மன்னன் மகளும் எங்கே உட்கார்ந்திருந்தார்கள் இங்கே தான் உட்கார்ந்திருந்தார்கள் இரவு அவர்கள் ரெண்டு பேரும் இந்த பாறை மேலே தான் படுத்து தூங்கினார்கள் என்னோட தம்பி கூட வந்தானே அவன் என்ன பண்ணினான் இந்த பாறையை சுற்றி சுற்றி வந்து அவன் காவல் காத்து கொண்டிருந்தான் இந்த பாறையில்தான் அவர்கள் உறங்கினார்கள் கல்லில் படுத்து உறங்கினார்கள் ராமராவது விஸ்வாமித்ரோட எங்கேயோ காடுன்னு கொஞ்சம் போயிருக்கார் சீதைக்கு அதுவும் தெரியாது ஜனக மன்னனுடைய செல்வ மகள் அரண்மனையை விட்டு வெளியில் வந்து பாறையில் படுத்து உறங்கினார்கள் நிம்மதியாக இருந்தார்கள்னு சொன்னா அப்போது வசதி இதுதான் சௌகரியம் அப்படிங்கிறதெல்லாம் மனசோட கல்பிதம் தானே அதனால் காமங்கிறது கல்பிதம் மோக்ஷங்கிறது தான் நிரந்தரம் அந்த மோட்சத்தை அடைவது தான் பர்பஸ் மோக்ஷங்கிற வார்த்தைக்கு ரொம்ப சிம்பிளாக அர்த்தம் பார்த்தோம்னா தேகத்திலிருந்து வெளிப்படுதல் அப்படின்னு அர்த்தம் இந்த தேகங்கிறது ஒரு கூடு இந்த கூட்டுக்குள்ளே இந்த சிறைக்குள்ளே அது இருக்குது இந்த பந்தீ கிரகத்திலேருந்து அது மோக்ஷம் அடைதல் மோக்ஷம்னா விடுதலை அதுதான் அர்த்தம் அதனால தான் தமிழில் வீடு பேருன்னு சொல்கிறோம் வீடுன்னு விடுதலைன்னு அர்த்தம் ஆனால் விடுதலைன்னு சொன்னால் மோக்ஷம்னு சொன்னால் இந்த ஜீவன் அப்படியே எஸ்கேப் ஆகி வழியில் போகணும்னு அர்த்தம் இல்லை ஏன்னா இந்த ஜீவனையே நமக்கு கண்ணால் பார்க்க முடியாது இந்த தேகத்திற்குள் இருக்கும் போதே கூட இந்த தேகத்திலிருந்து மோக்ஷம் அடைய முடியும் எப்படி இது கல்பிதம்தானே இதுக்குள்ளே நான் சிறைப்பட்டு கிடைக்கிறேன் அப்படிங்கிற ஃபீலிங் ஏன் சில சமயத்தில் சொல்கிறமா இல்லையா ஐ ஃபீல் வெரி ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறோம் ஐ ஃபீல் வெரி லைட் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்ன எடை போட்டு பார்த்தா இது ஐநூறு கிராம் குறைச்சலாக இருக்குது இது ஐநூறு கிராம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அர்த்தம் இது பொருண்மை சார்ந்தது இல்லை ஃபிசிக்கல் மேட்டர் இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அது ஃபிசிக்கல் லெவலை தாண்டி போகிறது அப்போது எந்த ஜீவனால் இந்த தேகத்திற்குள்ளேயே அந்த ஒரு மோட்ச நிலையை அடைய முடியுமோ இந்த ஜீவசக்தியை கொண்டு போய் பரமனிடத்தில் சேர்க்க முடியுமோ அதுதான் மோட்ச நிலைமை அதுதான் சிவசக்தி ஐக்கியம் அந்த சிவசக்தி ஐக்கியத்தை கொண்டு வருவதற்கு எந்த வழிவகையில் கொண்டு வரலாம்னா அம்பாளை உபாசனை செய்ய செய்ய செய்ய நாம் நேற்றுக்கே பார்த்தா மாதிரி அவளுடைய சன்னதியில் போய் உட்காந்து அப்படியே அந்த தியானத்தில் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப அந்த நிலைக்குள்ளே அந்த விஷுவலாக அங்கே கண்ணால் பார்க்குறதுன்னு இல்லை மென்டல் விஷுவலைசேஷனில் போய் அங்கே உட்காரும்போது இந்த குல குண்டலினியை எழுப்பி கொண்டு போய் அகுல குண்டலினியோடு சேர்த்து விட முடியும் அப்படி சேர்த்தால் அதுவே மோட்ச நிலையை தருங்கிறதுனால தான் அம்பாள் வழிபாடுங்கிறத எல்லா மகான்களும் மிக பிரியமாக சொன்னார் அந்த அம்பாள் வழிபாட்டின் முறையில தான் மகாகவி காளிதாசரும் ஷியாமலாதேவியை பாடுகிறார் ஷியாமலாதேவின்னு சொல்கிறச்சே அவள் கருமை நிறம் கொண்டவள் அப்படிங்கிறது தான் கணக்கு கரிய திருமேனி படைத்தவள் கொஞ்சம் பின்னால் பார்க்க போகிறோம் மாதங்கியாகவும் சியாமலாவாகவும் அவள் வடிவம் எடுக்கும்போது ஒவ்வொரு நிலையிலேயும் அவளுடைய வண்ணங்கள் மாறக்கூ அந்த வண்ணங்களுக்கெல்லாம் சில காரணங்கள் உண்டு அவள் கையில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் சில காரணங்கள் உண்டு அந்த சியாமலாவை பாடிக்கொண்டே போகிறார் அவருடைய அந்த திருவடியில் வந்து விழுந்துட்டோம் அவர் திருவடியை நமஸ்காரம் பண்ணினார் இந்த திருவடியை நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் அம்மா ஒன்று வழிபட்டால் ஒன்றை நினைச்சா ஒன்ன தியானிச்சா என்னெல்லாம் கிடைக்கும் தெரியுமான்னு சொல்ல ஆரம்பித்த பஞ்சபானாத்மிகாவாக இருக்கக்கூடியவள் பஞ்சபானனான மன்மதனும் ரத்தியும் அவளை வணங்கி நிற்கிறார்கள் பிரீத்தி பாஜா வசந்தேன்னு ச ஆனந்தித்தே வந்து பக்கத்தில் நிற்க அந்த வசந்தனை பார்த்து நீ ஆனந்தம் கொள்கிறாய் உனக்கு அவனை பார்த்து மகிழ்ச்சின்னு சொன்னார் இப்போ அடுத்ததா அம்பாளை பார்க்கிறார் பார்த்துட்டு சொன்ன பக்தி பாஜாம் பரம் ஸ்ரேயசே கல்பசே யோகினாம் மானசே தியோதசே சந்தசாம் ஓஜசா பிராஜசே பக்தி பாஜாம் யாரெல்லாம் பக்திமான்களோ யாரெல்லாம் பக்தியில் ஆழமாக ஈடுபட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ என்ன கொடுப்பாய் தெரியுமா பரம் ஸ்ரேயசே அவர்களுக்கு நல்ல ஸ்ரேயை மிக உயர்ந்த ஸ்ரேயஸ் தரக்கூடியவள் அவர்களுக்கு உயர்ந்த செல்வத்தை எல்லா நன்மைகளையும் நீ தருகிறாய் யாரெல்லாம் உன்னை பக்தியோடு தொழுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அம்மா எல்லா நன்மைகளையும் என்னென்னு தனித்தனியாக லிஸ்ட்டு போட முடியல ஏன் லிஸ்ட்டு போட முடியலன்னா எவ்வளவு லிஸ்ட்டு போடுறது ஒருத்தர் போட்டு ட்ரை பண்ணார் அப்புறம் முடியலன்னு அவரே அந்த லிஸ்ட்டை விட்டுட்டார் கவிஞர்களுக்கே ஒரு வழக்கம் மகா கவிஞர்கள் என்ன பண்ணுவார்கள்னால் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆரம்பிப்பார்கள் அப்படி ஆரம்பிச்சுட்டு என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு எழுத்த அணிய கீழே வச்சுருவார்கள் அது அவர்களுடைய குறை இல்லை அவர்களால் பண்ண முடியலையே நாம் சாதாரணமாக நம்ம அவுட்லுக்கில் பார்த்து பண்ணறேன்னு ஆரம்பிச்சுட்டு பண்ண முடியலன்னு சொல்லிட்டாரேன் அப்படின்னா அது வீக்னஸ் அப்படின்னு நினைக்கக்கூடாது அது ஒரு டெக்னிக் அவர்களுக்கே தெரியும் இப்படித்தான் பண்ண போகிறோம் இப்படித்தான் சொல்ல போகிறோன்னு அந்த மகா கவிஞர்களுக்கு தெரியும் வேணும்னே ஆரம்பிச்சு நான் இதை பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் எது சொல்லப்படுகிறதோ அதனுடைய உயர்வு அதிகமாக தெரியும் அது கவிஞர்களுடைய ஒரு யுக்தி ஒருத்தர் என்ன பண்ண ஒரு முகத்தை வர்ணிக்கணும்னு போய் பக்கத்தில் நின்னர் அழகான முகம் அந்த அழகான முகத்தை வர்ணிக்கிறது சுலபம் இல்லை அழகான முகத்தையே அழகுக்கு அழகாக இருக்கக்கூடிய பொருட்களால் வர்ணிக்க வேண்டும்னா ரொம்ப கஷ்டம் அப்படியே பார்த்தார் நேற்றுக்கு சாயந்தரம் உனக்கு தான் ஆட்சின்னு சொன்னார்கள் இன்றைக்கி கார்த்தால உனக்கு ஆட்சியில் காட்டுக்கு போன்னு சொல்லுகிறார்கள் நேற்றுக்கும் இந்த முகத்தை பார்த்தேன் இன்னைக்கு கார்த்தாலேயும் இந்த முகத்தை பார்க்குறேன் இந்த முகத்தை நான் எப்படி வர்ணிப்பேன் இந்த முகம் எந்த சலனமும் இல்லாமல் எந்த விதமான இல்லாமல் இருக்கிற இந்த முகத்தை நான் எப்படி வர்ணிப்பேன் நான் மாத்திரம் இல்லை என்னோட கூட்டம் இருக்கிற கவிஞர்கள் கூட்டம் எம்மனோர்க்கு எளிது அன்றேன்னு எழுத்தாணியை கீழே வச்சுட்டு போயிட்டார் கம்பர் என்னால் முடியாதுப்பா ராமருடைய முகத்தை என்னால் வர்ணிக்க முடியாதுன்னு எழுத்தாணியை கீழே வச்சார் இட் இஸ் பாசிபிள் சில நேரங்களில் வர்ணிக்க முடியாது வர்ணனைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியது அதே மாதிரி பகவானுடைய காரூயத்தை பகவானுடைய அருளையும் வார்த்தைகளில் சொல்லிட முடியாது ஒருத்தர் சொல்றதுக்கு முயற்சி பண்ணினார் முயற்சி பண்ணலை நமக்கு காட்டுறதுக்காக நான் சொல்லி பார்க்குறேன் என்னெல்லாம் கொடுத்த பகவான் எல்லாம் கொடுப்பார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுப்போம் ஒரு அம்மா குழந்தைக்கிட்ட நீ கோவிலுக்கு போய் பகவானை பிரார்த்தனை பண்ணேன்னா பகவான் எல்லாம் கொடுப்பார் அப்படின்னா அந்த குழந்த என்ன கேட்போம் என்னெல்லாம் கொடுப்பார் சொல் சொல்லேன் இப்போ நாம் அந்த மாதிரி தான் கேட்போம் மகனியர்கள் தெய்வம் எல்லாம் தரும்னு சொல்லிட்டு போயிட்டா நாம் உடனே என்ன கல்வி கேட்போம் அதெல்லாம் இல்லை ப்ளீஸ் லிஸ்ட் அவுட் வி வாண்ட் டு நோ அப்படின்னு கேட்போம் அதுக்காக ஒருத்தர் லிஸ்ட்டு போடுற மாதிரி போட்டார் அவள் என்னவெல்லாம் தருவாள் தனம் தரும் கல்வி தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் சொல்லின்ண்டே வந்தார் தெய்வ வடிவம் தரும் பார்த்தார் இது சொல்லி எல்லாம் தரும் நல்லென எல்லாம் தரும் எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீர்களோ அதெல்லாம் தருவாள் அதே மாதிரிதான் அவள் என்னென்னாம் கொடுப்பாள் அம்மா நீ என்னவெல்லாம் தருவாய் தெரியுமா பரம் ஸ்ரேயே பாஜா பக்தியில் துடைத்து போனவர்களுக்கு நீ மிக உயர்ந்த செல்வங்களை இருக்கிறதுல எதெல்லாம் ஒசத்தின்னு இருக்கோ அத்தனையும் அது செல்வம்னு இருந்தாலும் சரி நன்மைன்னு இருந்தாலும் சரி அதை என்ன எடுத்துட்டாலும் சரி மிக உயர்வான எல்லாவற்றையும் தருவாய் யோகினா மானசே தியோதசே யோகிகள் தங்களுடைய மனத்தில் உன்னை நினைக்கிறார்கள் நீ அவர்களுடைய உள்ளத்தில் ஒளிர்கிறாய் தியோத தியுதீன ஒளி நீ அவர்களுடைய உள்ளங்களில் யோகினா மானசே தியோதசே அவர்களுடைய மனங்களில் நீ ஒளிர்கிறாய் இந்த கல்பசேன்னு ஒரு வார்த்தை வருது மகான்களுடைய சொற்களுக்கு எவ்வளவு பெரிய மகிமை உண்டுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த கல்பசேவை முதல் வரியில் கொண்டு போய் சேர்த்தா பக்தி பாஜாம் பரம் ஸ்ரேயசே கல்பசே அப்படின்னு சொன்னால் மிக உயர்ந்த செல்வங்களை எண்ணி பார்க்க முடியாத உயர்ந்த செல்வங்களையெல்லாம் நீ தருகிறாய் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த கல்பசேவை பின்னால் கொண்டு வந்து சேர்த்தா கல்பம் கல்பாந்திர யோகிகளின் உள்ளத்தில் நீ ஒளிர்கிறாள் யோகிகள் உன்னையே தியானிக்கிறார்கள் அப்படின்னா இன்னைக்கு நேற்றுக்கு இல்லம்மா என்றைக்கு இந்த பிரபஞ்சம் தொடங்கியதோ என்றைக்கு சிருஷ்டி தொடங்கியதோ என்றைக்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் இந்த ஜீவன்களை எல்லாம் தோற்றுவித்ததோ அன்றிலிருந்து நல்லவர்கள் யோகிகள் எப்போதும் உன்னையே தியானிக்கிறார்கள் அவர்களுடைய உள்ளங்களில் நீ ஒளிர்கிறாள் யோகிகள் உள்ளத்திலே நீ ஒளிர்ந்து கொண்டிருக்கிறாய் சந்தசா ஓஜசா பிராஜசே ஓஜஸ்னு சொன்னாலும் ஒளி தான் பேரொளி அதுக்கு தான் ஓஜஸ்ன்னு பேர் சந்தசா சந்தஸ்ங்கிறது இங்கே வேதங்களை குறிக்கக்கூடியது வேதங்களுக்கு சந்தஸ் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு சந்தஸ்ன்னு சொன்னால் மீட்டர் ஆனால் வேத உச்சாரணம் செய்யும் அந்த குறிப்பிட்ட சந்தங்களில் அது உச்சாரணம் செய்யப்பட வேண்டும் அதனால சந்தஸ்ங்கிற பெயர் வேதங்களுக்கே ஆகி வரும் சந்தசா ஓஜசா இந்த வேதப்பொருள் வேதங்களுக்குள்ள ஒரு ஒளி இருக்கே வேதங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேதப்பொருள் அந்த வேத பொருளாக பிரகாசிக்கக்கூடியவள் நீ அப்படின்னா என்ன சாட்சாத் பரம்பொருள் நீதான் வேதப்பொருளாக வேதத்திற்குள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளாக நீதான் முழர்கிறாய் அம்மா நீ உன்னுடைய அடியார்களுக்கு எல்லாம் தருவாய் யோகிகளின் மனதிலே நீ ஒளிர்வாய் நீயே வேதத்தின் பொருளாகவும் மிளர்வாய் கீத வித்யா வினோதாதி திருஷ்ணேன கிருஷ்ணேன சம்பூஜ்யசே பக்திமச் சேதசா வேதசா ஸ்தூயசே விஸ்வகிருத்தியேன வாத்தியேன வித்யாதரை கீத வித்யா வினோதாதி இங்கே இப்போ யாரை சொல்ல போறாருனா அப்படியே அம்பாவை பார்த்துட்டே இருக்கார் அவன் என்ன இருந்தாலும் ஜெகன் மாதா அந்த ஜெகன் மாதாவை யாரெல்லாம் பூஜை பண்ணுகிறார்கள் யாரெல்லாம் வழிபடுகிறார்கள்னு சொல்கிறச்சே முன்னாலேயே என்ன சொன்னார் விஷ்ணு வந்து வழிபடுகிறார் சிவன் வந்து வழிபடுகிறார் இந்திரன் வருகிறான் யமன் வருகிறான் குபேரன் வருகிறான் எல்லாரையும் சொன்னாரா ஐயா இப்போ இங்கே இன்னொருத்தர் சொல்ல போகிறார் இந்த சின்ன குழந்தையாக ஒருத்தர் விளையாடுவாரே அவருக்கு இசையில் ரொம்ப நாட்டம் உண்டு கையில் புல்லாங்குழலை வைத்து கொண்டு வாசிக்கக்கூடியவர் கீதம் வித்யை மிகப்பெரிய கல்விமா சாந்திவனி ஆசிரமத்தில் போய் குருகுல வாசம் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் கூட ஜகத்குருவாக கீதாச்சாரியனாக உயர்ந்து நின்றவர் கீதையில் அவருக்கு நாட்டம் வித்யையில் அவருக்கு நாட்டம் வினோதத்தில் அவருக்கு நாட்டம் இதையெல்லாம் விட விளையாட்டு பண்ணணும்னு சொன்னால் அவரை விட வேற யாரும் கிடையாதுமா கல்லுக்குட்டிக்கு பின்னால் ஓடுவார் மாட்டுக்கு பின்னால் ஓடுவார் ரெண்டு மாட்டுக்கு இடையில் சண்டை மூட்டி விடுவார் இந்த மாதிரி என்ன விளையாட்டு பண்ணுறவர் இருக்காரா இல்லையா வினோதங்களில் பிரியம் கொண்டவராக இருக்கக்கூடியவர் கீத வித்யா வினோதாதி திருஷ்ணேன திருஷ்ணம்னா விருப்பம்னு இருக்கும் கீதத்தில் திருஷ்ணம் கொண்டவர் வித்யையில் திருஷ்ணம் கொண்டவர் வினோதங்களில் திருஷ்ணம் கொண்டவராக இருக்கிற கிருஷ்ணன் திருஷ்ணேன கிருஷ்ணேன கிருஷ்ணர் கிருஷ்ணர் கிருஷ்ணர்னு ஒரு அவதாரம் இருக்கே கிருஷ்ணர் கூட வந்து உன்னை உபாசிக்கிறார் கிருஷ்ணேன சம்பூஜ்யசே அம்மா கிருஷ்ணரும் உன்னை வந்து ஆராதிக்கிறார் கிருஷ்ணரும் ஆராதிக்கிறார்னு சொன்னால் அப்போ ஏன் கிருஷ்ணர் மாத்திரம் ஆராதிக்கிறாரா அப்படி இல்லை அண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வடிவங்களும் உன்னை ஆராதிக்கின்றன ஏன்னா இந்த வடிவங்கள் எல்லாம் நீதான் காரணமானவள் அதனால் சகசிரநாமம் என்ன சொல்லும்னா அம்பாளுடைய அந்த பத்து நகங்கள் பத்து நகங்களிலே இருந்து தான் தசாவதாரங்கள் வருகின்றன சொல்லும் அந்த நகங்கள் நகங்களிலே இருந்து திருமாலுடைய பத்து அவதாரங்களை அவள் வரச் இதுக்கெல்லாம் அடிப்படையில் அர்த்தம் என்னென்னா எங்கே இங்கே திருமாவை குறைச்சி அம்பாளை வசத்தி சொல்லியிருக்கே அப்படின்னுலாம் நினைக்கக்கூடாது வேத நெறிப்படி தெய்வத்தை அவரவர்களுக்கு பிடித்தமான எந்த வகையிலேயும் உபாசிக்கலாம் ஆனால் அதில் முதல் ரூல் என்னன்னா அவரவர்கள் எந்த வகையில் உபாசித்தாலும் அடுத்தவர்கள் எப்படி உபாசிக்கிறார்களோ அதை குறை சொல்லக்கூடாது அதுதான் ஃபஸ்ட்டு ரூலுங்க அவரவர்களுக்கு அந்த தெய்வத்தை எப்படி பிடிக்குமோ அப்படியெல்லாம் அவர்கள் தெய்வத்தை வணங்கலாம் அவர் மனசில் அதனால தான் என்ன சொன்னார்கள் கண்டவர் விண்டிலர்னார்கள் அவர் அவரவர்கள் மனசுக்குள்ள அந்த தெய்வத்தை எப்படி பார்க்கிறார்கள் எப்படி தரிசிக்கிறார்கள் எப்படி அனுபவிக்கிறார்கள்ங்கிறது அவரவர்களுக்குத்தான் தெரியும் இதை மற்றவர்கள் விமர்சித்து மற்றவர்கள் அதை குறை சொல்லக்கூடாது அப்ப இங்க கிருஷ்ணர் வந்து உபாசனை பண்ணுகிறார் அப்படின்னா கிருஷ்ணரை விட அம்பாள் வசதி அம்பாளை விட கிருஷ்ணர் தாழ்த்தி அப்படின் நல்லா அர்த்தம் இல்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை வணங்கும்போது அந்த குறிப்பிட்ட வடிவத்திற்கு உயர்வு கொடுப்பதுங்கிறது இலக்கியத்தினுடைய ஒரு வகை வாரியார் சுவாமி சொல்வார் அம்பாளை பாடும்போது அம்பாளை கொஞ்சம் வசத்தி பாடுறதும் சிவனை பாடுறச்சே சிவனை கொஞ்சம் வசத்தி பாடுறதுங்கிறதும் அந்த லிட்ரேச்சருடைய ஒரு லிட்ரரி ஸ்டைல் அதனால் சில சமயங்களில் அம்பாளை வசத்தி சொல்வதாக அமையலாம் ஆனால் அதையெல்லாம் விட அடிப்படை என்னன்னா நாட் ஓன்லி லிட்ரரி ஸ்டைல் எந்த வடிவம் தோன்றுவதற்கும் நீ காரணம் கிருஷ்ணரும் மகாவிஷ்ணுவும் ராமரும் வராகமும் சிவனும் எல்லாம் அந்த ஒரே பரம்பொருள் தானே அந்த ஒரே பரம்பொருள் பலவிதமான வடிவங்கள் எடுத்திருக்குன்னு சொன்னால் இந்த வடிவங்கள் தொடங்குவதற்கு எது காரணம் அந்த பரம்பொருளுடைய சிந்தனை காரணம் முதல்ல ஒரு சிந்தனை அசைந்தது அந்த சிந்தனை அசைந்ததால் வந்து தோன்றியவள் அந்த பெண் தெய்வம் இன்னும் மாதங்கின்னு சொல்றது அதுக்கு ரெலவென்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் அதிகம் மாதங்கி விசுத்திஸ்தானத்தின் அதிதேவது கணக்கு யோகத்தில் விசுத்திஸ்தானத்தின் அதிதேவதை இந்த விசுத்திங்கிறது ஆகாஷத்துக்கு ஈடானது பஞ்சபூதங்கள்லேயே முதல்ல தோன்றிய பூத்தம் எதுன்னு கேட்டால் ஆகாஷம் அந்த ஆகாசத்தில் தான் நாதம் தோன்றியது நாதம் தோன்றி அதுக்கப்புறந்தான் மற்ற பூத்தங்கள் எல்லாம் தோன்றினான்னா அவ தான் முதல்ல அவ தான் பிரதானம் அந்த பிரதானத்திலேருந்து மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உருவாச்சு நீங்கள் மாத்தங்கியே இசைக்கு வசப்பட்டவள் அவள் தான் இசைக்கு அதிதேவதைன்னு அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது விசுத்திங்கிறது மனித ஜீவனை பொறுத்த வரைக்கும் இந்த மனித பிண்டத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டை தொண்டையிலிருந்து தான் நாதம் உருவாகிறது வாக்கு உருவாகிறதுனா அவள்தான் அந்த வாக்குக்கும் நாதத்திற்கும் அதிதேவதையாக இருக்கிறாள் விசுத்தி ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவள் ஆகாசஸ்தானத்தில் இருக்கக்கூடியவள் ஆகாசத்தை தோற்றுவித்து அதிலிருந்து மற்ற வடிவங்கள் இப்போ ஆகாஷம்னு சொன்னால் அதற்கு வடிவம் இருக்கா ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறமே அதற்கு வடிவம் இல்லை ஆனால் அந்த ஸ்பேஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும்போது எல்லாவற்றுக்கும் வடிவம் கிடைக்கிறது ஆகவே வடிவங்களுக்கு முதலாவதாக இருக்கக்கூடிய அவள் வடிவங்கள் எடுத்த தெய்வ திருமேனிகளால் வணங்கப்படுகிறாள் எல்லா வடிவமும் உனக்குள் அடக்கம் அந்த வடிவங்கள் எல்லாம் உன்னை ஆராதிக்கின்றன கீத வித்யா வினோதாது திருஷ்ணேன கிருஷ்ணேன சம்பூயசே பக்திமச் சேதசா ஸ்தூயசே கிருஷ்ணர் வந்து நமஸ்காரம் பண்ணோன்னு இன்னொருத்தர் பார்த்தார் குடுகுடு குடுன்னு அவரும் ஓடி வந்தார் அவருக்கு நாலு தலை நாலு தலை இருக்கிற அவரும் ஓடி வந்தார் யாரு வேதத்திற்கு அதிபதியாக யாரிடத்திலே இருந்து வேதம் இந்த பூலகத்திற்கு வந்தது பரம்பொருள் கிட்டேந்து நாராயணன்கிட்டேந்து வேதம் பிரம்மாவுக்கு வந்து பிரம்மா வழியாகத்தானே வேதம் இந்த பூலகத்திற்கு வந்ததாக கணக்கு அப்போ அந்த வேதத்திற்கு அதிநாயகனாக கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவருக்கு வேதசன்னு வேறு பக்திமத் சேதசா பக்திமானாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய சித்தத்தில் தன்னுடைய அந்த சித்தத்திலே உன்னை தியானிக்கிறார் பக்திமத் சேதசா வேதசா ஸ்தூயசே அவர் உன்னை ஸ்துதிக்கிறார் பிரம்மா உன்னை ஸ்துதி செய்கிறார் விஸ்வஹிருத்தியேன வாத்தியேன வித்யாதரை தீயசே இந்த விஸ்வம் இந்த உலகத்திற்கெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய இசை எங்கே இருந்து வருது இசைக்கருவி வாத்தியம் அந்த வாத்தியத்தை வாசிக்கக்கூடியவர்கள் யார்னு கேட்டால் வித்யாதரர்கள் அந்த வித்யாதரர்களும் உன்னை பாடுகிறார்கள் வித்யாதரை கீயசே அவர்கள் உன்னை பாடுகிறார்கள் வாத்தியத்தை இசைத்து கொண்டு உன்னை பாடுகிறார்கள் இது என்ன இது காம்பினேஷன் கிருஷ்ணர் நமஸ்காரம் பண்ணுகிறார் பிரம்மா நமஸ்காரம் பண்ணுகிறார் அப்புறம் வித்யாதரர்கள் வந்து விட்டார்கள் இந்த உலகத்திற்கெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய வாத்தியங்களை இசைத்துக்கொண்டு அப்படின்னா என்ன காம்பினேஷன் அப்படினு பார்க்கலாம் ரொம்ப அழகு அங்க முதல்ல யார சொல்றார் கிருஷ்ணரை சொல்றார் கிருஷ்ணர் யாரு சாக்ஷாத் மகாவிஷ்ணு நமக்கு புரியறதுக்காக மகாவிஷ்ணு பகவான் அவர்தான் இல்லையா எல்லா இடத்திலேயும் கலந்து பரவி இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு விஷ்ணுனாலே வியாபித்திருப்பவர்னு அர்த்தம் வியாபித்திருப்பவர்னா என்ன பரம்பொருள் எல்லா இடத்திலேயும் பறந்து விரவி கிடைக்கிறது ஆம்னி பிரசன்ட் அப்போ அந்த ஆம்னி பிரசன்ட்டை முதல்ல சொன்னார் அடுத்தது என்ன பண்ணார்னா அதுலேருந்து கொஞ்சம் இறங்கி இன்னும் பார்த்தா ஒரு காலம் பிரம்மா இருப்பார் ஒரு காலாக மகாவிஷ்ணு இருப்பார் ஒரு காலாக மகேஸ்வரன் இருப்பார் ஒரு காலில் ருத்ரன் இருப்பார் இந்த நான்கு கால்கள் இருக்கக்கூடிய சிம்மாசனத்து மேலே அவள் உட்காந்துட்டு அப்படி அவளை வர்ணிக்கும் போது சதாசிவ பரியங்க நிலையாம் அப்படின்னு வர்ணிப்பார்கள் ஒரு அஞ்சு பேர் ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம் கொஞ்சம் நினைவுபடுத்திக்கிறதுக்காக ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறார்கள் இந்த அஞ்சு பேர் யாருன்னு கேட்டால் அம்பாள் நடத்துவிக்க வேண்டிய ஐந்து தொழில்களுக்கு அதிபதி சிருஷ்டி சிருஷ்டின்னு சொல்கிறோமே சிருஷ்டின்னு ஒன்று நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அடுத்தது என்ன வரணும் ஸ்திதி வரணும் சரி ஸ்தித்தின்னு ஒன்று வந்தால் அதுக்கு அடுத்தது என்ன ஆட்டோமேட்டிக்காக வரணும் சம்ஹாரம் வரணும் பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று இருக்கும் தோற்றம் இருந்தால் முடிவு இருக்கும் தொடக்கம் இருந்தால் முடிவு இருக்கும் இது மேண்டேட்ரி இதெல்லாம் நேச்சுரல் லா இந்த நேச்சுரல் லாவை மாற்ற முடியாது அப்போ இந்த மூன்று தொழில்கள் இந்த மூன்று தொழில்களை நடத்துவதற்கு இந்த ஜீவன்கள் மேலே ஒரு மாய வலைய போட வேண்டியிருக்கு ஒரு மாய வலையை போட்டால் தான் இந்த மூன்று தொழில்கள் நடக்கும் அந்த மாய வலையை போடக்கூடிய தன்மைக்குத்தான் திரோதானம் மறைத்தல்னு பேர் இதையெல்லாம் மீறி இந்த ஜீவனுக்கு தெய்வம் என்ன செய்ய வேண்டும் ஏன் தெய்வம் வேண்டும் தெய்வம் ஹேஸ் டு கிரேஸ் இந்த ஜீவன்களுக்கு அருள் தர வேண்டும் அருள் பாலிக்க வேண்டும் அப்போ ஐந்தாவது தொழில் என்னான்னு கேட்டால் அனுக்கிரகம் இல்லைன்னா அருளல் இப்ப ஐந்து தொழில்கள் கிடச்சிடந்தா முத்தொழில் முத்தொழில்னு சொல்கிறோம் ஏன் முத்தொழில்னா கண்ணுக்கு தெரிகிறது மூணு தான் மிச்ச ரெண்டு கண்ணுக்கு தெரியாது ஒரு குழந்தை பிறந்தால் கண்ணுக்கு தெரியும் அந்த குழந்தை வளரும் போது கண்ணுக்கு தெரியும் ஒருவர் இறந்தால் கண்ணுக்கு தெரியும் ஆனால் இது நடக்கிறதுக்கு ஆதி காரணமாக இருக்கக்கூடிய மறைத்தல்ங்கிறது கண்ணுக்கு தெரியாது அதே மாதிரி அனுகிரகம்ங்கிறதும் கண்ணுக்கு தெரியாது அதனால் கண்ணுக்கு தெரிகிற மூணை மாத்திரம்தான் நாம் சொல்கிறோம் கரெக்டாக பார்த்தா ஐந்து தொழில்கள் பஞ்சகிருத்தியங்கள் சிருஷ்டி படைத்தல் ஸ்திதி காத்தல் சம்ஹாரம் அழித்தல் அல்லது நீக்குதல் திரோதானம் மறைத்தல் அனுகிரகம் அருளல் அப்போ அஞ்சு அவளுக்கே பஞ்சகிருத்திய பாராயணா அப்படின்னு பேர் இந்த அஞ்சையும் அவள் பண்ணுறாள் ஆனால் அவள் எப்படி பண்ணுறா அவளே டேரக்டாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அரசர் இருக்காருன்னு வச்சுப்போம் இல்லை ஒரு அரசி she doesn't have to come down and do everything.. she can employ people பீப்புள் ஒரு அஞ்சு பேரை வேறு என்ன பண்ணினா அம்பாள் என்ன பண்ணா ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டா இந்தா நீ போய் சிருஷ்டி பண்ணு நீ போய் ஸ்திதி பண்ணு நீ போய் சம்ஹாரம் பண்ணு நீ போய் திரோதானம் பண்ணு நீ போய் அனுகிரகம் பண்ணு அதனால் அவளுடைய ஆட்சி எங்கே நடக்கிறதுன்னா ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்கிற இல்லையா அவளுடைய அந்த ஜூரிஸ்ட்ரிக்ஷன் எங்கே இருக்குது ஆன் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆல் தீஸ் ஃபைவ் அதனால தான் அதற்கு ஒரு அடையாளம் கொடுக்கும்போது என்ன பண்ணார்கள் இந்த அஞ்சு பேரும் நான்கு கால்களாக அவளுடைய சிம்மாசனத்தை தாங்க அந்த சிம்மாசனத்தினுடைய மேல் பலகையாக அந்த சதாசிவம் அனுகிரகம் செய்யக்கூடிய சதாசிவம் இருக்க அது மேலே அவள் அப்படி உட்காந்துட்டு ஆட்சி நடத்துகிறாள் இது ஒரு சிம்பாலிக் அடையாளம்தான் உருவகத்தன்மை அவளுடைய ஆட்சி நடக்கிறது ஆட்சி நடக்கிறதுனா என்ன இப்போ ஒருத்தருடைய ஆட்சி நடக்கிறது அப்படின்னா இந்த உலகத்தை அவர் ஆழ்கிறார் ராமர் ஆட்சி செய்தார் ராமராஜ்யம் நடந்ததுன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ராமர் நிற்க வேண்டாம் ராமர் சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்க அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல் அண்டர் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா அவருடைய என்னெல்லாம் ஆணைகளோ அந்த ஆணைகளின்படி ஆட்சி நடக்கிறது அப்போ அம்பாளுடைய ஆட்சி நடக்கிறது இந்த ஆட்சியை செய்வதற்கு அவளுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய செயல்களை நடத்துவிப்பதற்கு ஐந்து பேர் இருக்கிறார்கள்னா அதில் முதல்ல யார் நிற்கிறார்கள் நாலு தலையுடைய சிருஷ்டிகர்த்தா பிரம்மா நிற்கிறார் இப்போ முதல்ல சொன்னது கிருஷ்ணன் சர்வவியாபியாக இருக்கக்கூடிய பரம்பொருள் அதுக்கு அடுத்தது யார் பிரம்மா பிரம்மா இஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் தோஸ் எம்ப்ளாய்டு பை ஹர் டு கேரி அவுட் ஹர் ஆக்டிவிட்டீஸ் அப்போ கடைசியில் யார் மூணாவதாக வித்தியாதரர்கள் இந்த வித்யாதரர்கள் யாரு பாடக்கூடியவர்கள் என்ன பாடுகிறார்கள் உன்னுடைய புகழை பாடுகிறார்கள் அந்த பாட்டுக்கே பொருளாக இருக்கக்கூடியவள் நீ அப்போ அந்த பாட்டுக்கு பொருளாக இருக்கக்கூடிய உன்னை உன்னுடைய செயல்பாடுகளால் வடிவம் எடுத்திருக்கக்கூடியவர்கள் வந்து பாடுகிறார்கள் மூணு லெவலும் கிடச்சிடலாம் ஆம்னி பிரசன்ட்டாக இருக்கிற பரம்பொருள் அதுக்கு அடுத்தது இந்த வேலையை நடத்துவிக்க வேண்டிய அஃபிஷியல் அதுக்கப்புறம் இந்த அஃபிஷியலால் இந்த லோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் பெனிஃபிஷியரி இருக்கார் இப்போது கவர்மெண்ட்லேருந்து ஏதோ ஒன்று கிடைக்கிறது அப்படின்னா அதை வாங்கி கொள்ளக்கூடிய பெனிஃபிஷியரி இப்போ அம்பாளுடைய ஆட்சியினால் பெனிஃபிஷியரி யார் இந்த ஜீவன்கள் இந்த ஜீவன்களில் ஒரு வகை தான் வித்யாதாரர்கள் வித்யாதாரர்கள் உன்னை பாடுகிறார்கள் இந்த மூணு ஸ்ட்ராட்டத்தையும் காட்டுறதுக்காகத்தான் ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவை எடுத்து கிருஷ்ணர் உன்னை வழிபடுகிறார் கீத வித்யா வினோதாதி திருஷ்ணேன கிருஷ்ணேன சம்பூயசே பக்திமச் சேதசா வேதசா ஸ்தூயசே விஸ்வஹிருத்யேன வாத்தியேன வித்யாதரை கீயசே இந்த விஸ்வத்திற்கே அவர்களுடைய வாத்தியத்தினால் மகிழ்ச்சி கிடைக்கிறது அப்படின்னா என்ன இப்போ நாம ஏதாவது ஒண்ணு பண்றோம் ஏதோ ஒரு செயல் யாரோ ஒருத்தர் ரொம்ப நன்றாக பாடுகிறார்கள் உடனே என்ன சொல்றோம் ஒரு பாட்டுனால எவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்போ அது எந்த லெவல் இந்த உலகத்தை சேர்ந்த இந்த ஜீவன்களைச் சேர்ந்த இந்த பிறவிகளைச் சேர்ந்த இந்த பிறவிகளுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய இந்த மூன்று லெவலையும் சொல்லி இந்த மூன்று லெவலில் இருக்கக்கூடியவர்களும் உன்னை வணங்குகிறார்கள் அம்மா நீ எல்லாருக்கும் பொதுவான தெய்வம் மிக உயர்ந்த லெவலில் இருக்கிறவரும் உன்னை வணங்க வேண்டும் கொஞ்சம் அதுக்கு அடுத்த லெவலில் பல விஷயங்களை செய்யக்கூடிய அத்தாரிட்டி இருக்கிறவரும் உன்னை வணங்குகிறார் ஒன்றுமே இல்லாமல் தீன ஜனங்களாக இருக்கக்கூடிய நாங்களும் உன்னை பாடுகிறோம் உன்னுடைய புகழை பாடுகிறோம் இந்த புகழ் நாங்கள் பாடுறதே நாங்கள் சொல்கிறதே என்னவாக இருக்கணும் உன்னுடைய நாமத்தையும் உன்னுடைய புகழையும் சொல்லுவதாக நாங்கள் இருக்க